கண்ணும் கருத்து மருந்து அது எடியா இருக்கு ஆகவே நெல்லு ஒரு மடிப்படை வந்து தானும் எடுக்க மாட்டான் எடுக்கவும் விட மாட்டான் அப்படிலாம் இருந்ததாக கேள்வியாவு கொடுங்க சரிங்களா கேள்விப்படுங்க காதல போட்டு தானும் எடுக்க மாட்டான் நெல் பண்டாரத்துல வாரசு பண்டாரத்துல பிரத்தி ஆரம் எடுக்க விட மாட்டான் காவல்ன்னு அப்படிப்பட்ட காயாபம் வைகாப்பாளர் என்று சொல்றமே அப்படி இருந்தவங்க அவருக்கு இது மாதிரி தெரிஞ்சவனே எடுத்த உடனே இந்த அடிவரை எதிர்காலம் தெரிஞ்ச உடனே போய் பிடிச்சிட்டான் அவர் அடிவரை தெரியாது கொண்டு போய் நேராக விட்டான் இல்ல விட்டா இதுக்கெல்லாம் முன்ஜாமீன் பின் ஜாமீன் எல்லாம் கிடையாது அந்த காலத்துல அதெல்லாம் திருட்டுத்தனமும் கொள்ளைக்கு வந்துடுது முன்னாவது ஜாமீன் ஆகுது எதுக்கு முன்ஜாமீன் சொல்லுங்க முன்ஜாமீன் பின் ஜாமீன் எல்லாம் கிடையாது எடுத்த பிடிச்சா நேர அரச்கிட்ட போனது விசாரிக்கிறதுக்கு ஆறு நாள் ஆகாது அடுத்தது கொண்டு வைக்கிறது எந்த செயல்பாடும் ரொம்ப அருமையா இருந்தது மூணு லட்சம் என்னைக்கே அதனால அடுத்த ஒருத்தம் கொடிச்சு எல்லா முருகா அதனால இப்படி இருந்ததுனால உடனே போய் அவங்க அழைச்சிட்டு போனாடான் யாரே அந்த கையும் கலவுமா பிடிச்சிட்டு போனா அரசவர் அரசரரவர் பண்டார தன்னாட்டின் கூட்டின் நிறைசெறிந்த புரி பலவா நிறை கொட்டகாரத்தில் பொறைசெரினல் புக்கு முகந்தெடுப்பாரை அந்த லாட்சம் நல்ல ஒரு மணிக்கு கொஞ்சம் காவலாளியும் தூங்குவான்னு நினைச்சு இவர் போய் எடுத்தார் அவல அப்படி பன்னி என்னவே பில்லை ஊன்றிய கைதோடும் போடும் வீரன் கல்லையாண்டு உயர்ந்த தோழாய் கங்குள் மட்டு எல்லை காண்பளவும் என்றான் இமைப்பில நயனம் என்றான் யாரு யாரு சிவ சிவ ராமாயணம் இலக்கன் எப்படி இருந்தானா அங்க உள்ளே அந்த அண்ணியும் அண்ணனும் படுத்திருக்கிறாங்களாம் எங்க காட்டுல காட்டுக்கு போது காட்டுல படுத்திருக்கும் போது தம்பி சரியா எட்டு மணிக்கெல்லாம் என்ன பர்ணசாலை சாயந்தரம் இந்த இலக்குவன் அப்படியே வெளியில மெய்கா வேற யார் மெய்காப்பாளர் இலக்குறாங்க இது எப்படியோ கம்பி நலர்படம் எடுத்துட்டார் நிலப்படம் எடுத்துட்டார் சடி சொல்லாம எடுத்தாருன்னு சடி சொல்லாம சரியா மேக்கப் பண்ணிக்கலாம் சடி சொல்லான்னு பத்து மணிக்கு ஒரு நிலப்படம் பதினொன்னு கொண்ணு பன்னெண்டு ரெண்டு மணிக்கு ஒ மணிக்கு ஒன்னு ஆறு மணிக்கு ஒன்னு அடிமையா காமிக்க வச்சுடாங்க இது நலற்படம் கம்பராமாயணம் அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச உள்ள அண்ணன் அண்ணியும் படுத்து தூங்குறாங்க ஆனா தம்பி எப்படி இருக்கிற வில்லை ஊன்றிய கையோடும் வில்லை ஊண்டிய கையை நீங்க ஒரு பத்து ரூபாய் பணம் கொடுத்த அந்த வேலையால் கூட வச்சிருப்பான் போடும் போடும் ஒவ்வொரு தரம் அந்த அயோத்தியில் மாடியில் கட்டில எப்படி பஞ்சமத்தேல அண்ணன் அண்ணியும் படுத்திருப்பாங்க முருகா ராமா ராமா ராமா முருகா இல்ல ராமா அண்ணா படுத்துறீங்களே அன்னியும் அந்த வெய்துயிர் போடும் யார் இருந்தாருனர் வீரன் இலக்கம்னு சொல்ல வீரன் எது வரைக்கும் அப்படி இருந்தாருனர் அத சர்தாயம் ஒன்பதுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் நின்றுட்டு இருந்தார் பன்னெண்டுல இருந்து ரெண்டு வரைக்கும் உட்கார்ந்து இருந்தார் நூற்றாண்டு நூற்றாண்டு காவல் காரணம் போடும் வீரன் கங்குல் எல்லை காண் பலவும் நேற்று ராத்திரி ஒன்பது மணிக்கு பிடிச்ச வீரன் மறுநாள் காலையில ஆறு தீசை அணுகி நன் இருள் போய் அகன்றது விடுஞ்சல் வரைக்கும் சூரியன் வர வரைக்கும் கம்பராமாயணம் வரும்போது திருப்புள்ள எழுச்சி வராது திருப்பு எழுச்சி வரும்போது கம்பராமாயணம் வராது ஏன் இருவேறு உலகத்து இயற்கை அப்படி இருக்க விழா வரலாம் அதனால எல்லை காண்படவும் நின்றான் கடைசி காலையில் அப்படி சூரியன் உதிக்கிற வரைக்கும் நின்றானா ஐயா ஒருத்தன் போய் கேட்டான் சில பேர் நின்றுகிட்டே தூங்க ஐயா அப்படி தூங்கி இருப்பான் பலாருன்னு கொடுத்தார் கம்பர் ஈமைப்பீலன் நயனம் என்றான் பாவிகளா கண்ண மூடுதல ஒன்பது மணிக்கு திறந்த கண்ணிட காலையில ஆறரை மணி வரைக்கும் அப்படியே இருக்குன்னு கண்ணை மூடக்கூட ஈமைப்பீள நயனம் என்றான் கம்பர் இல்ல அப்படி இருக்குன்னு காவல் தான் அது மாதிரி இங்கே அந்த காவலாளன் இருந்ததுனால அப்படியே அழைச்சிட்டு போனோம் யாரே இந்த நெல் எடுக்கிற இவர இடங்கடியாரு அழைச்சிட்டு போன முறை சரி காவலர் கண்டுபிடித்த அரசன் முன் கொணந்தார் வைத்தவரை கண்டிருக்கும் வேல் மன்னர் வின உதலும் அத்தனடியாரை முட்ட இத்தகை செய்தேன் என்று உதலும் உண்மை உண்மை சொல்லிவிட்டார் என்னையா நல்ல தென்னீர் எல்லாம் இட்ருக்கீர் நல்ல சிவபூஜ் வீராட்டுக்கு அறிவியல் தென்னீர் இருக்குது இப்படி போய் செஞ்சிருக்கேன் உண்மைதான் சுவாமி அரியவர் தான் நல்ல தேவர்தான் பண்ணிருக்கேன் ஆனா ரெண்டு அரியவருக்கு சாப்பாடு போடுற பழக்கம் ஒரு ஒரு ரெண்டு மாசமா செய்ய முடியல ஏதோ ஒருத்தருக்கு ஒரு ஒரு தைத்தாத மாதிரி கொடுத்துட்டு வந்தேன் அதுவும் என்ன ஆர முடியல நான் தப்பு தான் செஞ்சேன் வேற காரணத்துக்கு இல்லை இதுதான் உண்மையை சொன்னேன் உண்மையை சொன்னேன் உண்மையை சொன்ன உடனே அரசன் பார்த்தானா சிவ சிவ பார்த்த மிக இறங்கி பத்தரை விட்டு இவர் என்றோ பண்டாரம் எனக்கு என்பார் அந்த காவலன் அந்த மூல பண்டாரம் எப்படி முக்கியமோ நெல் நெல் போட்டு அது போல இவர் எனக்கு இந்த நாட்டு முக்கியவர்களா இவருதான் பண்டாரம் அதனால் நீ போ நான் பார்த்துக்கிறேன் சொல்லிவிட்டு உடனே அவரை உட்கார வைத்து ஐயா உங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் எடுத்துட்டு போங்க என்று சொல்லி கொடுத்தாராம் நிறை அழிந்த உள்ளத்தால் நெற்பண்டாரும் அன்றி குறைவில் நிதி பண்டாரமான எல்லாம் கொள்ளை புகுந்து இறைவன் அடியா கவர்ந்து கொள்கையான ஐயா நீங்க போய் திருத்தனமா எடுத்தீங்க வேண்டாம் இது பத்தீங்களா இது பூரா எல்லாம் நெல் கொம்பு அது பூரா பவுன் வச்சிருக்கிறேன் இதிலையும் அந்த பவுன் இதிலையும் எவ்வளவு வேணும் உங்களுக்கு அவ்வளவு எடுத்துட்டு போகலாம் என்ன ஒரு பைசா கேட்க வேண்டிய என்னில் பெரும் பண்டாரும் ஜீசன் அடியார் கொள்ள அவரும் தமக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு போக உள் நிறைந்த அன்பினால் உரு கொள்ளை மிக ஊட்டி தன்னடியால் நெடுங்காலம் திருநீற்றின் நெறி மண்ணில் அருள் புரிந்தவர் மலர் அடியின் நிலத்தை இப்படி பல ஆண்டுகள் வாழ்ந்த அந்த இடங்கடியால் ஒரு கால இல்லையில் பெருமாவுடைய தெருவடியை சேர்ந்தார் என்று அப்போ அடியவருக்கும் இறைவனுக்கும் அடியவருக்கும் அமுது படைத்தல் போன்றவன் சிறப்பாக நடந்த ஒரு காலம் அதனால அதனாலதான் நம்ம கூட சொல்லும் போது திருவிழி மலல்ல இருந்தது பஞ்சம் என்று சொல்லுங்க பஞ்சம் வந்தது எதனால எப்படி வந்தது நதிகள் தப்பி மண் உயிர்கள் கண் சாயும் உணவு மாறி விண்ணவர்க்கும் சிறப்பில் வரும் பூசையாற்றா மிக்க பெரும் பசி விலைவில் உறவ கண்டு இந்த இடத்துல திருக்குறள் அப்படியே பிழிஞ்சுட்டார் சேர்க்கல வான் சிறப்புங்கிற அதிகாரத்தை பாத்த பெரிய புராண திருத்தொண்டர் புராணத்தில் திருக்குறளின் அமைவுகள் எழுதலாம் நானூறு மண்ணின் மிசை பொய்த்து எதனால் நாட்டுல பஞ்சம் ஏறும்னா மழை இல்லைன்னா பஞ்சம் ஏற்படும் அப்படி மழை இல்லைன்னா வான் பொய்த்து வான் பொய்த்து என்று சொன்ன அப்ப மழையானது பெய்யவில்லை நதிகள் தப்பி மழையே இல்லைன்னா நதி இங்க வரும் திருவள்ளுவர் நதி அல்லப்ப நதி போய் பாயிர கடலும் குன்றும்னர் நெடுங்கடலும் தண்ணீர் குன்றும் கடிஞ்சலி தாயம் அதெல்லாம் வச்சிருமா அருமையா பேசுனார் ஆகவே இப்படி பஞ்சம் என்ன சொன்னார் கேட்டா இல்லாத காலத்துல நிச்சயமாக உணவு மாறி பூஜைக்கெல்லாம் முடியாமல் போய்விடும் எனவே அந்த மாதிரி இங்க அந்த மாதிரி வருகின்ற பொழுதெல்லாம் அரசு ஏற்றுகணும் அதுபோலக்கு நெற்பண்டாரங்களையும் மற்ற பொருள்களையும் ஆண்டுகள் வாழ்ந்தவன் ஒரு காலத்தில் திருவள்ளி சேர்ந்தார் மை வலையும் மணிமிடுத்தார் வழி தொண்டின் வழிபாட்டில் எய்து வரும் சிறப்புடைய இடங்கடியார் கடல் வணங்கி எனவே அரியோர் வழிபாட்டுல இவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்த இடங்கடியாரை வணங்கி மெய் தருவார் நெருகந்து வேறொன்றும் மேலரியா செய்தவராம் தெருத்துணையார் திருத்தொன்றின் செயல் முடிவாம் உம் தெருத்துணை நாயனார் என்ற வரலாற்றை நீ சொல்லுகிறோம்